வானொலியின் வணக்கம் மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய கடற்படை கோவிட் நைன்டீனுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட வசதி விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது இரண்டு ஏழாவது உலக நகரங்களின் உச்சிமாநாடு சிங்கப்பூரில் நடைபெற உள்ளது மூன்று கொரோனா வைரஸ் காரணமாக அனைத்து நிதி சந்தைகளையும் நிறுத்திய நாடு பிலிப்பைன்ஸ் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி எந்த மாதத்தில் நடைபெற உள்ளது இரண்டு உலகளாவிய மறுசுழற்சி நாள் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்தியாவின் எந்த முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாநிலங்களவைக்கு பரிந்துரைக்கப்பட்டார் நன்றி மீண்டும் சந்திப்போம்